குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹாபர்களே திருவள்ளுவருடைய திருக்குறளை துணையாகக் கொண்டு இல்வாழ்க்கைக்குரிய கருத்துக்களை ஒருவாறு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருக்குறளை சொல்லாமல் அதனுடைய பொருளை மட்டுமே சொல்லி வருகிறேன் மக்கட்பேறு என்கின்ற அதிகாரம் குழந்தைகளுடைய சிறப்பை குழந்தைகளின் அவசியத்தை அழகாக உபதேசித்திருக்கிறது குழந்தைகளை பெற்று சிறந்த முறையில் அவர்களை பேணி வளர்த்து சமூகத்துக்கு வழங்குவது இல்லறத்தாரின் முக்கியமான கடமைகளுள் ஒன்று வேத அறிவிலும் அன்பிலும் பண்பிலும் சிறந்த குழந்தைகளை உருவாக்குவதே இல்லற நோக்கம் நல்ல மகன் குலத்திற்கே அருள் விளக்காக விளங்குகிறான் அறிய தகுந்தவற்றை அறிந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழும் குழந்தைச் செல்வங்களைத் தவிர அடையப்படுகின்ற மற்ற செல்வங்களை பெரியோர் உயர்வாகக் கருதுவது கிடையாது பழி இல்லாத பண்பு நிறைந்த மக்களைப் பெற்ற ஒருவனை ஏழு பிறவிகளிலும் தீவினை பயன்களாகிய துன்பங்கள் தீண்டுவதில்லை அறிஞர்கள் தம் மக்களே தம்முடைய செல்வங்கள் என்று கூறுவர் அம்மக்களின் செல்வங்கள் அவரவருடைய வினைப்பயன்களுக்கு ஏற்ப வந்து அமையும் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவப்பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்கத்தை விட மிக்க இனிமை உடையது ஆகும் தம் குழந்தைகளை தொடுதல் உடலுக்கு இன்பம் தரும் அவர் தம் மழலை சொற்களை கேட்டல் செவிகளுக்கு இன்பம் தரும் தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது என்றும் யாழின் இசை இனியது என்றும் கூறுவர் தந்தையானவர் தம் மகன் அல்லது மகளுக்குச் செய்ய வேண்டிய நன்மை அதனில் கற்றோர் நிறைந்த அவையில் அவர்கள் சிறந்து மேலோங்கி விளங்குமாறு செய்வதாகும் தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதைக் காட்டிலும் உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் மிகுந்த இன்பத்தை பயப்பதாகும் தனது மகனை உயர்ந்த பண்பாளன் என்று பெரியோர்கள் சொல்ல கேட்ட தாய் பெற்றெடுத்த காலத்தில் மகிழ்ந்ததைக் காட்டிலும் மிகிழ்ந்த மகிழ்ச்சியை என்றும் உடையவள் ஆவாள் மகன் தன் தந்தைக்குச் செய்ய வேண்டிய கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்